நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு செப்டம்பர் நாலு இன்னைக்கும் நாம பேசி தெரிஞ்சுக்க போறது ஒரு அமெரிக்க அஞ்சல் தலைய பத்தி இந்த அஞ்சல் தலைய அந்த நாட்டு அஞ்சல் துறை வெளியிட்ட வருஷம் ஆயிரத்தி இந்த அஞ்சல் தலை அவங்க வெளியிட்டு அதுல அவங்க சிறப்பிச்சிருந்தது நியூஸ் பேப்பர் பாய்ஸ் அப்படிங்கிற செய்தித்தாள்களை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் கடைகளுக்கும் கொண்டு போய் போடுற சிறுவர்களை ஆச்சரியமாக இருக்குல்ல நியூஸ் பேப்பர் பாய்ஸை கூட அஞ்சல் தலையா அப்படின்ட்டு அந்த ஆச்சரியத்தோட இன்னொரு தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னா அமெரிக்க நாட்டில் நியூஸ் அசோசியேஷன் அதோட Hall of Fame அப்படிங்கிற அரங்கத்துல ஒரு செக்ஷன் அதாவது ஒரு பகுதி இருக்கு அந்த செக்ஷன்ல அந்த அசோசியேஷன் கௌரவப்படுத்தி இருந்தது நியூஸ் பேப்பர் பாய்ஸா இருந்து பின்னால்ல மிக பிரபலமாக ஆன நிர்வாகிகளை அப்படிப்பட்ட நியூஸ் பேப்பர் பாய்ஸ் அமெரிக்கால இருந்து அதுக்கு பிறகு பிரபலமா ஆனவங்க தான் மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அடுத்தது பிரபல தொழிலதிபர் வாரன் பஃபட் அடுத்ததா உலக கார்ட்டூன் சாம்ராஜ்யத்தை உருவாக்கின வால் டிஸ்னி இவங்க எல்லாம் தங்களோட ஆரம்ப காலகட்டத்தில் நியூஸ் பேப்பர் பாய்ஸாக தான் தங்களோட வாழ்க்கையை தொடங்கினாங்க இந்த நியூஸ் பேப்பர் பாய்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் வருஷம் அமெரிக்க நாட்டில் வெளியாகிட்டு இருந்த ஒரு பத்திரிகை இந்த நியூஸ் பேப்பரை பிரிண்ட் பண்ணின பெஞ்சமின் அத மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்ட்டு யோசிக்கிறப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா வந்தது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தார் நியூயார்க் சன் பத்திரிகையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவை அப்படின்ட்டு நல்லா நினைவு வச்சுக்கோங்க இது நடந்தது ஆயிரத்தி எட்நூற்றி வருஷம் ஓகே பெஞ்சமின் டே அவர் கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டு பெரியவங்க யாராவது வருவாங்க அப்படின்னு தன்னை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு இருந்தாரு பெஞ்சமின் அவருக்கு ஒரே ஆச்சரியமா அமைஞ்சது அந்த விளம்பரத்தை டே உடனே அந்த பையனை வேலைக்கு வச்சுக்கிட்டார் இந்த பார்னி பிளஹர்டி நியூஸ் பேப்பர் பாயா செயல்பட தொடங்குன தினம்தான் செப்டம்பர் நாலு அதுல இருந்து நியூஸ் பேப்பரை டெலிவரி பண்ணுறதுக்கு சிறுவர்களை நியமிக்கிறது பழக்கத்தில் வர ஆரம்பித்தது இதோட தொடக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி வருஷம் அதனால் ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் நாலாம் தேதியை அமெரிக்க நாடு நியூஸ் பாய்ஸுக்கான தினமாக கருதி அதை நியூஸ் பேப்பர் கேரியர் டே அப்படின்ட்டு அனுசரிச்சுட்டு வராங்க இந்த நியூஸ் பேப்பர் பாய்ஸுக்காக பாய்ஸை வந்து சிறப்பிக்கிறதுக்கு அமெரிக்க அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் மூணு சென்ட் மதிப்புள்ள அஞ்சல் தலையும் வெளியிட்டு அவங்கள கௌரவப்படுத்தியிருக்காங்க இந்த அஞ்சல் தலையை நாம செய்தித்தாள்கள் அதாவது நியூஸ் பேப்பர்ஸ் அஞ்சல் தலை தலைப்பிலையும் டார்ச்சஸ் அதாவது தீப்பந்தங்கள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம் சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்